அகர முதலையெழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகுடைய சீரார் செரின் இறந்தமைந்த சார்புடையராயினும் உயார் அதாவது மிகச்சிறந்த பாதுகாவலும் துணையும் உடையவராக இருந்தாலும்கூட மேம்பட்ட தவ ஒழுக்கங்களால் அமைந்த பெரியோர் சினங்கொள்ளும்படி நடந்து கொள்வாரானால் பிழைக்கவே முடியாது அப்படின்னா சந்தோஷமாக நிம்மதியாக வாழ முடியாது பொன் வெள்ளி இரும்பு கோட்டைகளால் ஆகிய பாதுகாவலையுடைய அறக்கர்கள் சிவபெருமானுடைய புன்னகை தீ முன்னே கோட்டையும் அழிந்து தாங்களும் அழிந்தது போல சிறந்த பாதுகாவலை உடையவர்கள் சிறந்த தப்போபலம் தவத்தின் வலிமை உடையவர்களுக்கு முன்னால் எதிர்த்து நிற்க முடியாது அப்படின்னு எதிர்த்து நின்றால் அவர்கள் வாழ்க்கை வீணாகிவிடும் என்பது கருத்து ஆகையினால் நல்லவர்களை எந்த காரணத்தை கொண்டும் நம்ம பகச்சிக்கக்கூடாது அது அந்த நேரத்துக்கு இன்பம் தர்றதா இருந்தாலும் பிறகு பெரிய துன்பத்தை கொடுத்துவிடும் என்பதை திருவள்ளுவர் நன்றாக மனசில் உணர்த்துறார் இன்னொரு கோணத்திலையும் சொல்லப்படுறது உண்டு பலராலையும் பாராட்டப்படக்கூடிய பெரும் புகழ் படைத்த பெரியோரை பகைத்து கொள்வோமே ஆனால் அதனால் பலமுடைய அரசனும் அழிய நேரும் அப்படின்னு அர்த்தம் பண்ணி ஊருடன் பகைக்கின் வேருடன் கெடும் என்ற பழமொழியை விளக்குவதாகவும் நாம் அர்த்தம் பண்ணிக்கலாம் ஆக உயர்ந்தவர்கள் சிறந்தால் உய்வு கிடையாது என்பதை உணர்த்துகிறது இந்த திருக்குறள் சீரார் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் சீரினை உடையவர் சீர் அப்படிங்கிறது தவச்சிறப்பை சொல்லுகிறது தவத்தினால் வரக்கூடிய சிறப்பு பெருமை எல்லாம் சொல்லுகிறது இறந்து அமைந்தன்னு சொன்னால் மிகுந்து நிறைந்தன்னு அர்த்தம் இறத்தல்ங்கிறதுக்கு இந்த இடத்துல மிகுதல் அதிகம்னு அர்த்தம் இறப்பு அப்படிங்கிற சொல்லானது மரணத்தை உணர்த்தினாக்கூட அது அதிகம்கிற அர்த்தத்தையும் கொடுத்துருக்கிறது மிகுதியும் மரணமும் போக்கும் இறப்பே அப்படிங்கிறது பிங்களந்தைங்கிற அகராதி நூல் சொல்லுகிறது சார்புன்னா பற்றுக்கோடுன்னு அர்த்தம் என்ன பற்றுக்கோடு பொருள் படை அறண் நட்பு ஆகிய துணை நலங்கள் என்று பெரியோர்கள் சொல்வார்கள் உய்யார் அப்படின்னு சொன்னால் உயிர் தாங்கீரார் தப்பி பிழைக்க மாட்டார் மன அமைதி உடையவராக வாழ முடியாது என்றெல்லாம் பொருள் உய்தல் அப்படின்னா பிழைத்தல் அப்படின்னு அர்த்தம் முனிவரால வெகுளப்பட்டவர் எவ்வளவு வலிமை உடையவராக இருந்தாலும் உய்வு பெற என்பது கருத்து பதவரை பார்க்கலாம் சிறந்தமைந்த சிறந்த உயர்ந்த தவத்தினை உடைய சீரார் பெரியோர்கள் செரின் சினந்தால் இறந்தமைந்த மிகுந்து நிறைந்த சார்புடையராயினும் பொருள் படை அறநட்பு முதலிய துணை நலன்கள் உடையவராயினும் உய்யார் உய்யமாட்டார் பிழைக்கமாட்டார் பொழிப்புரை சிறந்த உயர்ந்த தவத்தினை உடைய பெரியோர்கள் சினந்தால் மிகுந்து நிறைந்த பொருள்படை அறநட்பு முதலிய துணை நலன்கள் உடையவர் ஆயினும் உய்யமாட்டார் பிழைக்க மாட்டார் மன அமைதி அடைய முடியாது என்பதுதான் இறந்தமைந்த சார்புடையர் உய்யார் சிறந்தமைந்த சீரார் சரின் அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்